அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அந்தனர் அரசர் வணிகர் இந்த மூன்று பேரும் அவர்களுக்கு மூன்று கடன் இருக்கிறதாம் ஒன்று ரிஷி ரினம் மற்றொன்று தேவர் ரினம் இன்னொன்று பித்ருணம் ஆனால் இந்த தென்புலத்தார் பித்ருணம் என்பது குழந்தைகளை பெறுவதால் தான் புத்திரேன அயம் லோகோ ஜெய்யஹா ஆஹ் பித்ருனங்கிறது குழந்தைகளை பெறுவதால் பூர்த்தி ஆகிறது ஆஹா தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுவதாலும் அதிலே பன்மை இருக்குது பெறுதலானும் அப்படி பண்ணாமல் கடன் தீராது நாம் ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம் தேவர்களுக்கு கடன் பெற்றிருக்கோம் தென்புலத்தாருக்கு கடன் பெற்றிருக்கோம் இது நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை நாம் சமூகத்தில் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் இந்த வாழ்க்கை செம்மையாக அமைவதற்கு நாம் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கடமைகளை எப்பாறு நாம் செய்யணும் வெளிப்படுத்தணும் அதுக்கு சாஸ்திரமே நமக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருத்தோம் இந்த சொசைட்டி சமூகம் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மிக நல்ல வாழ்க்கை முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பொருளியல் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவார்கள் பொருளியல் பற்று புலநின்பற்று உள்ளவர்களுக்கு இந்த வாழ்க்கை முறை பிடிக்காது ஆனால் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பவர்களுக்கு இன்றைக்கும் இந்த வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களெலாம் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் இந்த பொருளியல் உலக வாழ்க்கையில் புலனின்ப உலக வாழ்க்கையில் அற வழியிலே நீச்சல் போடுகிறார்கள் இது தேவையில்லை இதற்காக மனித பிறவி கொடுக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு மகாத்மா சொன்னார் இந்த பிளானெட்டில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாமல் இருந்தா, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னார் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பிளானட்டே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் எதற்காக அவர் சொல்லுகிறாருன்னா நம்ம சரியாக வாழ்கிறது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தினால அப்படி சொல்லியிருக்காரு இந்த பிளானட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம் உபகாரம் பண்ணுறோம் இந்த பிளானெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமா பிளானட்டுக்கு நல்லது பண்ணுறோமா பிளானட் பிளானெட்டில் இருக்கிற பீயிங்ஸ் இதுக்கெல்லாம் ஹியூமன் நல்லது செய்கிறானா ஹியூமன் வந்து நல்லதுக்கு எதிரானதை செய்கிறானா பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த கடன் அதாவது இப்போ அவர் இந்த டாப்பிக்கை இப்படி சொல்லிவிட்டு மூணாவது கடனை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறார் அதாவது முனிவர்களுடைய கடன் கேள்வியால் தீருகிறது தேவர்களுடைய கடன் வேள்வியால் நிறைவேறுகிறது தென்புலத்தார் கடன் புதல் வரை பெறுவதால் தீருகிறது நிறைவு ஆகவே அந்த கடன் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பெற்ற கடனை நாம் திருப்பி அளிப்பதற்கு நாம் இல்லறத்தை மேற்கொண்டு அதிலே குழந்தைகளை பெற்று அவர்களுக்கும் நல்ல வழியை உபதேசிப்பதன் வாயிலாகத்தான் அது நிறைவு பெறுகிறது என்பது சாஸ்திரங்களில் உள்ளார்ந்த பொருள் அதைத்தான் இங்கும் திருவள்ளுவருமான் அருளி செய்திருக்கிறார் என்பது பரிமேலழகருடைய உள்ளார்ந்த தெய்வீக கருத்து பரிமேலழகர் சொன்ன கருத்துக்கள் சைத்திரிய கிருஷ்ணயஜுர்வேதத்திலே சம்ஹிதையிலே ஆறாவது காண்டத்திலே மூணாவது அத்தியாயத்திலே பத்தாவது அணுவாக்கத்திலே கடைசி பகுதியிலே அதாவது நான்கு ஐந்திற்குள் இந்த வரிகள் வருகின்றன ஜாயமானோவை பிராமணா ஸ்திரிபிர் ரிணவா ஜாயத்தே பிரம்மச்சரியத்தினால் ரிஷிகளுடைய கடனை தீர்க்கணும் பிரம்மச்சரியம்னா மாணவ பருவத்தில் நிறையா சாஸ்திரங்களை படிக்கிறதன் மூலம் ரிஷிகளுடைய கடனை தீர்க்க வேண்டும் பொறுப்புன்னு அர்த்தம் அப்புறம் யஜேன தேவேபியா வேள்விகளை செய்வதன் மூலம் தேவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் நமக்கு உடல் வாழ்க்கை அளித்திருப்பதால் பிரஜயா பித்ருப்பஹா மக்களை பெறுவதன் மூலம் பித்திருக்களுடைய கடனை தீர்க்க வேண்டுமென்ற வரிகள் அங்கே வருகின்றன அதைத்தான் பரிமேலகர் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்கி சொல்லியிருக்கிறார் இனி இந்த மக்கட்பேரு என்று பெரும்பாலும் பெரியோர்களால் கூறப்படுகின்ற இந்த அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய துணையை வேண்டுவோம் அகர முதலாம் மனமார்ந்தே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக